வணக்கம் ஜூலை பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரவக்கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று நவீன சுற்றுலாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் தாமஸ் குக் என்பவர் ஆவார் இரண்டு சேஃப்டி பின்னை கண்டுபிடித்தவர் வால்டர் ஹண்ட் என்பவர் ஆவார் மூன்று இந்தியாவில் முதல் முதலில் அர்ஜுனா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது இனி கேள்விகள் ஒன்று முதல் முதலில் செய்தித்தாள்களை அஞ்சல் எனப்படும் தபாலில் அனுப்பும் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் இரண்டு சரித்திரம் புகழ்பெற்ற சேரமான் காதலி என்ற நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவிஞர் யார் மூன்று வருமான வரியில் பயன்படுத்தப்படும் டி டி எஸ் இதனுடைய விரிவாக்கம் என்ன மீண்டும் சந்திப்போ நன்றி வணக்கம்